ஆயிரத்தி தொன்னூற்றி நான்கு அபு சாய் ரதி அறிவிக்கின்ற அழைப்பான் ஆஜராகிவிட்டோம் உன்னிடம் வந்துவிட்டோம் நன்மைகள் அனைத்தும் உன் வசமே உள்ளது என்று கூறுவார்கள் நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான் உடனே அவர்கள் இறைவா நாங்கள் எப்படி திருப்தி அடையாமல் இருப்போம் உன் படைப்பினங்களில் எவருக்கும் நீ அளிக்காத ஒன்றை எங்களுக்கு கொடுத்துள்ளாயே விட மிகச் சிறந்ததை உங்களுக்கு நான் என்று கேட்பான் எது என்று அவர்கள் கேட்பார்கள் உடனே அவன் உங்களுக்கு என் திருப்தியை தந்துவிட்டேன் இதன் பின் உங்களிடம் நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று கூறுவான் என்று நம்பி செல்லமாக நம்பி செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஒன்பது முஸ்லிம் இரண்டு எட்டு இரண்டு ஒன்பது